நட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமர் தொழிக்காக சென்னையில இருந்து உங்கள் அன்பு அலமேலு குழந்தைகளுக்கு வாயு தொல்லை மருந்து என்னன்னு பார்ப்போம் வாயு தொல்லை இருந்துச்சுன்னா அடிக்கடி அழுத்திட்டே இருப்பாங்க நம்ம வீட்டுல உள்ள சோம்பு எடுத்துக்கலாம் சோம்பு வந்து அகற்று வாயு அகற்றி அரை லிட்டர் கொதிக்கிற தண்ணியில ஒன்றரை தேக்கரண்டி சோம்பை எடுத்து போட்டு ஊற வச்சிருவோம் அது நல்லா ஊறினதும் அவ்வப்போது ஓரிரு தேக்கரண்டு சோம்பு ஊரின நீரை குழந்தைங்களுக்கு புகட்டிக்கிட்டு வந்தோன்னா வாயு தொல்லை நீங்கிவிடும் அது மட்டும் செரிமான கோளாறுகள் ஏதாவது இருந்தாலும் அதுவும் நீங்கிடும் என்ன உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்